கரண்ட்டை திருடிய எழுபது வயசு ஆயாவுக்கு தண்டனையா ஒரு படம் போட்டாங்க ஏழாவது <laughs> போல அப்ப பார்த்தா பேப்பர்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருக்குமா டிக்கெட் கிடைக்காது நூற்று ரூபாய் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நம்ம போகாம இருக்கிறது முதல் ரீசன் ரெண்டாவது ரீசன் இந்த ப்ரொடியூசர் கன்சில்லாம் ஏதாவது சொல்லுவாங்க ஐயோ தமிழ் சினிமாவே நடத்தத்தில் இருக்கிறது வர நூற்றி ஐம்பது மூணு படம் வெற்றி எடுத்தாலும் பெரிய விஷயம் அப்போ அது மாதிரி சொல்லிடுறாங்களே வந்து மாபெரும் வெற்றி உண்மையா இல்லன்னா இது உண்மையா அப்படின்றா நடந்தது என்ன நாலாவது எபிசோட வரா மாதிரி சென்னையில் இருக்கிற ரெண்டு தேட்டர் வந்து ஒன்று மல்டிபிளால இருக்கிற பெரிய தேட்டர் இது ரெண்டு போயிட்டு விளம்பரம் ஒரு டூ படத்தை நம்ம டெஸ்ட் முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பரபரப்பான ரிசர்வேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க நடுவில் புக் ஸோ பரபரப்பு அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் மீனிங் அப்படின்றது இதுலேருந்து நம்ம மாற்றிக்கணும் பரபரப்பான ரிசர்வேஷன் அப்படின்னா யாருமே ரிசர்வேஷன் பண்ணலைன்னா அது பேர் பரபரப்பான ரிசர்வேஷன் திஸ் இஸ் த சேட்டஸ் ஆஃப் த படம் விச் இஸ் த ரிசர்வேஷன் ஸ்டார்டிங் வெற்றிகரமாக பல வாரங்களை கடந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் வெற்றி அதுக்கப்புறம் அதுரும் வெற்றி அப்படின்லாம் போடப்பட்ட ஒரு படம் சில வாரம் ஆச்சது ரிலீஸ் ஆகி அதோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்ததில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு டிக்கெட் வந்து சனிக்கிழமை சாய்ங்காலம் அந்த தேட்டரில் புக்காகிருக்குது அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு சீட் இருக்குது ஸோ ஐம்பத்தாறு புக் ஆகிட்டுருக்குது இன்னொரு நாள் இருக்காடாக ஆகிடும்றீங்களா தெரில இது என்னோட ரொம்ப பெருசு அந்த இடத்துல முப்பத்தோரு மாபெரும்போது பயங்கரமா காப்படி் கஷ்டம் புரிஞ்சிடும் இருபது வாங்கிறது <laughs> நான் பரபரப்பான வெற்றின் போட்டு அது உண்மை இல்ல